வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தி சேவை மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் மதுரைக்கு முல்லை பெரியாறு அணையிலிருந்து குடிநீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளாா் சென்னை அயோபி வங்கி கொள்ளை வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேர் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நாற்பத்தி நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியிலிருந்து நான்கு இருசக்கர வாகனங்களில் ஆறு பேர் விழிப்புணர்வு பயணமாக தூத்துக்குடிக்கு வந்துள்ளனா் ஆண்டிப்பட்டி அருகே மத்திய தனிநபர் கழிப்பறை திட்டத்தில் இறந்தவர்களின் பெயரில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்திய செய்திகள் காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் மத்திய அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார் ரஃபேல் போர் விமானத்தின் விலையை வெளியிட முடியாது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது அறுபதிலிருந்து அறுபத்தி இரண்டாக உயர்த்தப்பட உள்ளது வடக்கு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் டிரக்முல்லா பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றின் கட்டுமான பணிகளுக்காக சச்சின் டெண்டுல்கர் தனது எம்பி நிதியிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கியுள்ளார் சமீபத்தில் நேபாள நாட்டு பிரதமராக பதவியேற்ற சர்மா ஒலி அடுத்த மாதம் இந்தியாவில் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் பிளஸ் டூ பொருளாதார பாடத்துக்கான மறு தேர்வு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் லண்டனில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த சிறுவர்கள் படையை அமைக்க முயற்சி செய்த இங்கிலாந்து இளைஞருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார சக்திகளாக விளங்கும் இந்தியா மற்றும் சீனாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பிரான்சில் ராணுவத்தினர் மீது கார் ஏற்றி முயன்ற முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது கொரிய தீபகற்பத்தில் நிலவி வந்த பதட்டம் தனித்து வரும் சூழலில் வடக்கு மற்றும் தென்கொரிய நாடுகள் இடையேயான இருதரப்பு மாநாட்டை அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன ஐ நா சபை முன்னாள் அமெரிக்க தூதரான ரோஸ் மெரி டி கார்லோ ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் விவகாரத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் புவியியல் அமைப்பின்படி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சாலமன் தீவுகளில் ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது வணிகச் செய்திகள் சென்ற ஜனவரியில் செல்லிட பேசிகளில் போர் ஜி பதிவிறக்க வேகத்தில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் மீண்டும் முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை மேலும் பத்து காசுகள் குறைக்கப்பட்டு முன்னூற்றி இருபத்தி ஐந்து காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் லாரி மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட மத்திய அரசு இருபது லட்சம் டன் சர்க்கரையை ஏற்றுமதி செய்ய சர்க்கரை ஆலைகளுக்கு அனுமதி வழங்கி உள்ளது தேவைக்கு அதிகமான இருப்பை குறைக்கவும் சர்க்கரை ஆலைகளுக்கு பணவரத்தை அதிகரிப்பதன் மூலமாக கரும்பு விவசாயிகளுக்கு பாக்கிகள் கிடைப்பதற்கும் அரசு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது பங்குச்சந்தை நிறுவனங்கள் மீது முதலீட்டாளர்கள் நேரடியாக புகார் தெரிவிக்கும் வசதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அறிமுகமாகிறது என பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு செபி தெரிவித்துள்ளது தனியார் துறையைச் சேர்ந்த ஐசிஐசிஐ வங்கி பத்திரங்கள் விற்பனையில் விதிமுறைகளை மீறியது தொடர்பாக ரூபாய் ஐம்பத்தி எட்டு புள்ளி கோடி அபராதம் விதித்து ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உள்ளூரில் மோதும் ஆட்டங்களுக்கான டிக்கெட் விலை வெளியாகி குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி முன்னூறு அதிகபட்ச விலையாக ஆறாயிரத்தி ரூபாயாகவும் ஒரு டிக்கெட்டின் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியில் இருபத்தி இரண்டு பதக்கங்களுடன் இந்தியா இரண்டாவது இடம் பிடித்தது மயாமி ஒபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த நட்சத்திர வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் சக நாட்டவரான கோலின்ஸிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் டேரன் லேமன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் பிரிட்டன் திரைப்பட விழாவில் மெர்சல் படத்திற்கு சிறந்த படத்திற்கான விருது கிடைத்துள்ளது திரைத்துறையினரின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக அரசு தலையிடாத வரையில் இப்பிரச்சினைக்கு தீர்வுகாண வழியில்லை என்று பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர் தெரிவித்துள்ளார் மறைந்த தெலுங்கு நடிகரும் ஆந்திர முன்னாள் முதல் மந்திரியுமான அவர்களின் வாழ்க்கை தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் சினிமா படமாக தயாராகிறது தமிழிலும் இந்த படத்தை மொழிமாற்றம் செய்து வெளியிடுகின்றனர் என் வேடத்தில் அவரது மகன் பாலகிருஷ்ணா நடிக்கவுள்ளார் நடிகர் அதர்வா தற்போது ஆர் கண்ணன் இயக்கும் பூமராங் என்ற படத்தில் ஒப்பந்தமாகியுள்ளார் இதில் அவருக்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடித்து வருகிறார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செய்யமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்